இந்த அருவாடுத்துட்டு போய் பசுமுறை கொண்டு வந்து அப்புறம் என்னது அடியாக்கணுமா துவைச்சு அல்லது ஓடு தூக்கிட்டு வரணுமா தூக்கிட்டு ஓடு பூ பறிக்கணுமா பூ பறிச்சு கூடு உடம்பு அப்படியெல்லாம் வளையணும் அதன் பிறகு இந்த தீர்த்த மாடி முறை வளம் செய்யணும் உடம்பு இந்த உடம்பு தானே அன்னைக்கு காமூகத்தை அனுபவிச்சது அந்த உடம்பு தான் அன்னைக்கு ஆடணும் அப்ப மனதினால் செய்த பாவத்தை மனதாலும் மொழியால் செய்த பாவத்தை மொழியாலும் உடம்பால் செய்த பாவத்தை உடம்பாலும் தீர்க்கணும்னா மூணு வேலை செய்யணும் அதற்காகத்தான் இந்த ஐந்தையும் சொன்னாரலாம் சொன்ன உடனே அவன் பெரிய வணங்கி அப்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி போனான் போன உடனே இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா நமக்கெல்லாம் தெரியணுங்கிறது ஏ சுவாமி நீங்கள் எல்லாம் கல்லால மரத்தின்கீழ் இருந்து நாலு பேருக்கு உபதேசம் பண்ணீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது நான் ஒத்துக்கிட்டேன் கல்லால் நீடல் மலை வில்லாரருடைய பொல்லாரினை மரம் நல்லார் பொனை அதெல்லாம் நல்லா இருக்குது இந்த மகாபாதக பயலுக்கு என்ன அறவுரை வந்திருக்குது கொடுமையிலையும் கொடுமை இவனுக்கா அப்படி இது நம்ம உள்ளதெல்லாம் வரும் அதெல்லாம் பரஞ்சோதி மணிப்பா முன்னையே அதெல்லாம் தீர்த்து வச்சார் இந்த மகாபாதகனுக்கா அறவுரை சொல்லணும் கேட்டார் இத்தவ நெறியில் நின்றால் இப்பழி கழியும் என்ன சித்தான்புடைய வே இடத்திற்குண்ட கொன்றை கொத்தவன் உரைத்தான் கேட்டு கொடிச்சி ஆயிருந்தாயிருக்கார் அதே வேடுவச்சு வடிவம் வேடுவச்சி வடிவத்தில் இருந்தம் என்ன கேட்டாராம் மத்தவன் கரித்தோல் போர்த்த மாராவானை வீணவுகின்றான் கணவனார கேட்டாராம் ஐய இக்கொடியோன் செய்த பாவத்துக்கு அளவில் காலம் பெனால் ஏழு கோடி நரக இடை விழுந்தான் இல்லாத ஏழு கோடி காலம் நரகத்தில் இருந்தா கூட இந்த படவா தெரியாது அவ்வளவு மகாபாவி அப்படிப்பட்டவனுக்கு உயும் தேற்றம் செய்வகை என்று எப்படி நீங்க அவனுக்கு பிழைக்க வழி சொல்லிக்கிறேன் அதுக்கு சொல்றார் அடுபழி அஞ்சா நீசராயினும் கடுமையாக இருக்கிற கொலகாரம் இந்த மாதிரி இருக்கிறவனு கூட அருள் செய்வதுதான் கருணை அருள் செய்வது எவ்வளவு மகாபாதகனா இருந்தா கூட ஒரு கால எல்லையில் அந்த பாவத்தை அனுபவிச்சு தீர்த்துட்டான்னா அவன் மேலே கருணை கொள்ளணும் கருணை கொள்ளணும் இப்ப பாருங்க இப்போ சாதாரண மக்கள்லயே பிறந்த நாள் வந்து கைதியை வந்து விடுதலை பண்ணுறாங்கல்ல செவிலியில் குதிச்சபே தானே கற்பழிச்சு ஆண்டு சரியில் அனுபவிச்சு மனிதனுக்கு அந்த வாங்கர்வா எடுத்து அதனுடைய கணவனை வெட்டிட்டு மனைவி தீர்த்தம் கொடுக்க முடியாது அந்த பாவ கழிவு செய்த பிறகு அதனால் இப்படிப்பட்டவனையும் காப்பதென்றோ காப்பென்றான் கருணை மூர்த்தி அதனால செய்யணேன் வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க உய்த கோராதல் செய்கை உண்ணாருள் விளையாட்டன்றோ அது மட்டுமல்ல இத நானா செய்யறேன் நீதான் செய்யறேன்னர் சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் பா ஒரு வரலாற்றுல எவ்வளவு கொண்டாந்து வைக்கிறார் ஆமா நினைவு மாத்திரையில் இருந்தா அதுக்கு சிவம்னு பேரு மக்களுக்கு இது ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் போது அதுக்கு சக்தின்னு பேர் எனவே இப்ப நான் அந்த அஞ்சு அறவுரை சொன்னா சொன்ன திறம்பாடி ஆடேரோர் எம்பாவி ஆகவே நீ சொன்னது யாரு நீ இல்லமா சொன்ன ஏன அருள் தான் அந்த சக்தி என்று சொல்றேன் அதனால் நீதான் சொன்ன மகிழ்ச்சி பொங்க எம்பினான் எம்பலோடும் குன்றக நாட்ட வேட குழகனும் அறிந்து வெள்ளி மண்டகம் நிறைந்த நாள் மேகம் அறிந்திட மறைந்து செல்லும் மிந்தக விடாது பின்போம் விடங்களை மடந்தையோடும் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த மாபாதகனாக இருக்கிறவனும் அப்படி அவன் தான் ஐந்து கடமை செய்வதற்காக போனான் இது அவ்வளவுதான் விளையாட வந்தது ஆட்டம் போட்டு விளையாட போய்தா கிடையாது முடிந்தது என காமத்தினுடைய தீங்கை செய்வதும் சொல்லவும் அதன் வாயிலாக இவன் அனுபவித்த வினைகள் நீக்கத்திற்கும் போது வெனை நீங்குகின்ற பொழுது அருள் செய்ய வருவதுமாகிய அந்த செயல் காட்டு தான் சோழ எங்க போச்சு தெரியாது பெருமான் போன அம்மாவும் போட்டான் அந்த 3 மாதம் இது மாதிரி செய்தான விடாமல் இந்த ஐந்து பணிகளையும் மதிய மூன்றில் மூன்று மாதங்கள் இப்படி செய்யதுனால பாதகம் கடிந்து தெய்வ பார்ப்பன வடிவம் ஆனான் இந்த பாவெல்லாம் நீங்கி முன்னால இவங்க அப்பா எப்படியோ அந்த பூசுடன் அது மாதிரி ஒரு தன்மைக்கு வந்து வந்தார் என்று சொல்லி தற்பரவு அறிவானந்த தனி உருவுடைய ஜோதி பொற்பிதம் அறிஞான் புண்ணிய மறையோன் அம்மா ஒரு கால எல்லை போன பிறகு வீட்டின்பத்திற்கும் அவன் ஆளானான் அப்பதான் சொன்னார் இந்த புறத்தொட்டி தீர்த்தம் இந்த மாதிரி மாபாதகனை கூட இவ்வளவு தூரம் கரையேற்றிருக்குமானால் அந்த மாபா அந்த தீர்த்தம் என்ன செய்யும் இந்த பரஞ்சோதி யார் அன்னையும் கொன்றபாவம் தனித்து வீடு அளித்ததென்றால் பின்னை நீரிழி நோய் போயிடுங்கிற நீர் நீரிப்பு நோய் இருக்கு இது நசநசப்பு அதாவது அது ரொம்ப கடினமான நோய் ஒன்னும் கடுமையான நோய் தான் இது கடுமையான நோய் அந்த நோயே நீங்க விடுதொட்டி தீரத்துல நீரா இழி நோய் குட்டம் பெருவயிறு ஈடை வெப்பு என்று இன்ன நோய் தீர்க்கும் தீர்த்தம் என்பதோ இதற்கு மேன்மை இப்படிப்பட்ட பாதகனையுடைய துன்பத்தை நீக்கினான் இந்த புறத்தொட்டி தீர்த்தம் சாதாரண உடல் நோய் காரணமாக வருதெல்லாம் எனவே அவ்வளவு உயர்ந்தது அந்த புறத்தொட்டி ஏன்னா பெருமானுடைய திருமேனில அது பட்டு அது அப்படியே வருகின்றது அல்லது புனிதமாக இருக்கிற திருமேனில பட்டு வருவதனால அது நம்மையும் புனிதமாக்கும் என்று சொல்லி புறத்தொட்டி தீர்த்தின் பெருமையை சொல்லி இப்படியாக அந்த பாதகனும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுது நீ சொல்லுவது போல இந்த பாதகனுக்கும் பரிசாக முத்திப்பெயரை கொடுத்தான் பெருமான் இதான் மாபாதகம் தீர்த்தப்படலாம் என்று சொன்னார் இப்படிப்பட்ட பெரிய பாதகத்தை நீக்கியது பெருங்கியும் கொடுமையினும் கொடுமையினால் அந்த கடுமையினுடைய அமைப்பினால் இது நீக்கினார் என்று சொல்லி அவர் சொன்னார் இந்த வரலாற்றை நாம் நினைவு நம்முடைய சுவாமியவர்கள் எவ்வளவோ பணிகள் காலை முதல் அவர் தொடர்ந்து பணியை தாமம் செய்கிறார்கள் அதோடு இந்த இதையும் நம்ம அருமையாக நம்ம எல்லாம் கேட்க வேண்டும் என்று அவர்களும் உடனிருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்வது போல நம்மோடு ஒன்றாகவும் இடையிலேயே வந்து சில காரியங்கள் செய்வதனால் வேறாகவும் ஆனாலும் தொடங்குவதிலிருந்து கடைசி வரைக்கும் உடனாகவும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உதவியர்களுக்கு குருமூர்த்தியுடைய திருவடிகளுக்கு வழக்கு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய செயலர்கள் முன்னே கேட்ட பெருமக்கள் தாய்மார்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறியமை ஒரே ஒரு திருத்தம் மாபாதகம் தீர்த்த முன்ன படிச்சிட்டோம் அடுத்தது அங்கம்